வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால மேலும் செய்யப்போறது பூந்தி லட்டு செய்ய தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு கப் சர்க்கரை முக்கா கப் கேசரி பவுடர் அல்லது மஞ்சள் தூள் சிறிதளவு ஏலக்காய் தேவையான அளவு ஏலக்காய்த்தூள் அரை ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு பாதாம் தேவையான அளவு கிராம்பு நாலு எண்ணெய் தேவையான அளவு நெய் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம கடலை மாவில் மஞ்சப்பொடி இல்லைன்னா கேசரி பவுடர் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி தோசை மாவு பத்திரத்துக்கு அதை கரைச்சி வச்சிடலாம் அப்புறம் ஒரு ஸ்டவ் பார்த்து வச்சுருவோம் ஸ்டவ் பார்த்து வச்சு பாத்திரம் வச்சுட்டு அதில் சர்க்கரையை கொட்டி சர்க்கரை மூங்குற தண்ணி ஊற்றி அதை பாகு காசிக்கலாம் நல்லா பாகு காசிட்டு அதில் இலக்காய்த்தூள் கலந்து வச்சிருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சிருவோம் வானல் காய்ஞ்சதும் நெய் ஊற்றி நெய் உருக்கிறதும் இந்த முந்திரி பாதாம் திராட்சை இதெல்லாமே கிராம்பு இல்லாமல் போட்டு அதில் வறுத்து அதை எடுத்து வச்சுப்போம் அப்புறம் இந்த வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிப்போம் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த கடலை மாவு கரைச்சி வச்சிருக்கோம் அதை வந்து இந்த பூந்தி கரண்டி இருக்கு அந்த கரண்டி வச்சு அதில் அப்படியே அந்த மாவை விட்டோம்னா அது அழகாக அந்த இணையில் அழகாக கொட்டும் மூத்து மூத்தா அதை அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது வந்து அந்த உஷன்னு சத்தம் அடங்கிச்சனாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் வெந்திரிச்சின்ட்டு அந்த ஸ்டேஜில் அந்த பப்புள்ஸ்லாம் அடங்கிடும் அப்போ அந்த ஸ்டேஜில் அது அந்த வேக ஃப்ரை பண்ணது வேக வச்ச அந்த பூந்தி எடுத்து நம்ம ஒரு போலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த சுகர் சிரப்பில் கொட்டிடுவோம் கொட்டி நல்லா கல்ல விட்டுடுவோம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் சுகர் சிரப்பில் போட்டு கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுப்போம் உடனே எடுத்துப்போம் எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸில் அரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா அதுதான் நம்ம உருண்டை பிடிக்கும் போது பைண்டிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு இதை இதை போட்டு ஊற வச்சிருக்கோல்லையே ஊற வச்சுட்டு முந்திரி திராட்சை எல்லாம் அறுத்து வச்சிருக்கோல்லையே அக்கிராம்பு எல்லாத்தையும் எடுத்து அதில் கொட்டி ஊரை வச்சிருக்க சுகர் சிரப்ல இதில் கொட்டிடுவோம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இளஞ்சூடா இருக்கும் போதே எடுத்து நம்ம இந்த மிக்ஸில அரைச்சதையும் சேர்த்து கலந்து வச்சுப்போம் கலந்துட்டு நல்லா உருண்டை உருண்டையா பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பூந்தி லட்டு தயார் சில கல்கண்டு பிடிக்கும்னா கல்கண்டும் சேர்த்து இதோட கலந்து உருண்டை பிடிச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்